நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால உங்கள் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு மார்பகத்தில் கட்டி வீக்கம் வருது இல்லையா அதிக எளிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க தாய்மார்களுக்கு வந்து அதிகம் பால் சுரக்கறதுனாலயோ அல்லது குழந்தை வந்து சரியா பால் குடிக்காததுனாலயோ அந்த பால் வந்து கட்டிக்கிட்டு வலி வீக்கம் அதனால ஜுரம் கூட சிலருக்கு வரும் அதை போக்குறதுக்கு நம்ம அடுக்களையில் இருக்க பூண்டு எடுத்து மூணு பல் எடுத்துப்போம் அதை வந்து வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே இந்த கட்டி வலி வீக்கம் எல்லாம் கரைஞ்சி போயிடும் பூண்டு பெருமனே சாப்பிட பிடிக்காதவங்க அதை அரைச்சி தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்துடலாம் இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கனாலே வெகு நாட்களிலே அந்த கட்டி வலி வீக்கம் எல்லாமே பறந்துடும் என்ன நெய்யர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.